ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீகுரவே நமய்யர்களே இந்த மனித உடம்பில் தான் உயிருக்கு மனசு நல்லா வேலை செய்யும் மனித உடம்பு நல்லா கிடைக்கணும் கண்ணு காது எல்லாம் நல்லா வேலை செய்யணும் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது மானிடராய் பிறந்தாலும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது கண்ணு தெரியாதவங்களை பார்த்தா தான் தெரியும் நமக்கு எவ்வளோ பிளெஸ்ஸிங் இருக்குன்னு காது கேட்காதவங்க பேச முடியாதவங்களை பார்த்தா தான் தெரியும் நமக்கு எவ்வளவு அறிவு புரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம அவங்களுக்காக இறக்கப்படுறோம் அறிவினால் ஆவதுண்டோ பிரிதின் நோய் தம் நோய் போல் போற்றாக்கடை மற்றவன் கஷ்டத்தை நம்ம கஷ்டமாக நினைக்கலன்னா உனக்கு அறிவிருந்து என்ன பிரயோஜனங்கிறார் திருவள்ளுவர் அப்போது நமக்கு கிடச்சிருக்கிற அருளை நாம் நினச்சி நினச்சி பார்க்கணும் சாதாரண விஷயம் இல்லை பணம் இல்லைன்னு நினைக்கலாம் மற்றவங்க மதிக்கலன்னு நினைக்கலாம் ஆனால் இந்த மனித உடம்பை விட உயர்ந்தது கிடையாது இது ரொம்ப நாளைக்கு இருக்கும் இருக்காது ரெண்டு விஷயம் இந்த உடம்பு கிடைக்காது நல்ல உடம்பு கிடைக்கணும் அப்படியே கிடைச்சாலும் நல்ல குடும்பத்தில் கிடைக்கணும் எல்லாம் சாதாரண விஷயங்கள் எல்லாம் அமையணும் அத்தனை அமையிறதுங்கிறது நிறைய அருள் வேணும் இது எவ்வளோ வேணாம் விரிவாக நம்ம சிந்திக்கலாம் ஆக நமக்கு எல்லாருக்கும் மனசு இருக்குது வெறும் உடம்பு மாத்திரம் இல்லை ஜடம் அது செவத்துக்கு மனசில்லை நம்ம எல்லோருக்கும் மனசு இருக்குது தென்னை மரத்துக்கூட மனசு இருக்குது வாழை மரத்துக்கு மனசு இருக்குது செடி கொடிகளுக்குலாம் மனசு இருக்குது ஆனால் மனிதனிடத்தில் தான் மனசு நல்லா பரிணமிக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது அதனால் நமக்கு ரொம்ப புரிஞ்சிக்கிற சக்தி நிறைய இருக்குது அது புரிஞ்சுக்கிற சக்தி நிறைய பேருக்கு சரியாக வேலை செய்கிறது ஞானமும் கல்வியும் நயத்தில் அறிவுதுன்னு நாங்கள் தெரியும் சுயமாக புரிஞ்சிக்கிற சக்தி அதே சமயம் ஒருத்தர் எடுத்து சொன்னால் அதை உள்ளே வாங்கிக்கிற சக்தியும் கஷ்டம் எல்லா ஒன்னொரு ஒரு சின்ன சின்ன விஷயமும் ஏதோ நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணின புண்ணியத்தினால்தான் வர்றது சாதாரணமாக வராது அதை பார்த்தோம் நாம் ரெண்டாவது நம்ம நிறைய படிக்கணும் இந்த மனித பிறவியில் திருக்குறளை படிக்கிறது பகவத்கீதையை படிக்கிறது தான் உயர்ந்தது கண்ட கண்ட புத்தகமெல்லாம் படித்து மனதுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படிலாம் கண்டதெல்லாம் படித்து மனசை நம்ம மனசையும் கிடைக்கிறதுக்கு மாத்திரமில்ல கூட யாராக கிடச்சா அதை பற்றி பேசிகிட்ருக்கலாம் இதை பற்றி பேசிகிட்டு நம்ம வந்து ஒரு நாளையும் ரொம்ப ரொம்ப வேண்டிக்கணும் பாரதியார் சொன்னார் தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் மனம் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவமீதி கூற்றுக்கு இறைதின பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு கடவுள்கிட்ட பாடுறார் நான் ஊரில் இருக்கிற முட்டா பசங்க மாதிரி வாழ்கிறதுக்கு புறக்கலேங்கிறார் ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் நிறைய பேர் அறிவையாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறான் இன்னொருத்தனை பற்றியே பேசின்னு இருக்கான் தன்னை பற்றியே சிந்திக்க மாட்டேங்கிறான் நான் சரியாக வாழ்கிறேனா இல்லையான்னு ஒருத்தனும் பார்க்க மாட்டேங்கிறான் அப்படி வாழறதுக்கு நான் பிறக்கலேங்கிறார் பாரதியர் ஆகையினால நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற பெரிய வாய்ப்பு மனித உடம்பு ரொம்ப நாளைக்கு இருக்காது இருக்கிறதுக்குள்ளே இதை சரியாக பயன்படுத்தியா இன்றைக்கி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கிறது பெரிய வாய்ப்பு நாளைக்கு காலையில் இந்த உடம்பு இருக்குங்கிறதுக்கு எந்த உறுதிமொழியும் கிடையாது இன்றைக்கி சாயங்காலம் இருக்குங்கிறதுக்கு கூட நமக்கு கேரண்டி கார்டு கிடையாது வாரண்ட்டி கிடையாது நம்ம வீட்டில் ஏகப்பட்ட சாமானுக்கு வாரண்டி இருக்குது இந்த உடம்புக்கு என்ன வாரண்டி இருக்குது ஆயினால ஒரு நாளும் நமக்கு ரொம்ப அருள்ன்னு நினச்சி நம்ம வாழணும் அதுக்கு சாஸ்திரம் வேணும் சாஸ்திரம் இருந்தால் போகாது அதை எடுத்து சொல்லித்தர் குரு வேணும் உங்கள் அத்தனை பேரையும் நான் மனசார வாழ்த்திறேன் ஹரி ஓம்